தலைப்பு 31 ஒன்று சூரபத்ம சம்ஹாரம் பதுமாசுரன் என்பது பதுமம் நாபி அ அவா சுரன் சுழித்து எழுதல் நாபியின் இடமாய் அடங்காமல் எழும்பும் குணத்தை அடக்கியும் தடைபடாதது பத்மாசுரனாகிய அவா கஜமுகன் என்பது மதம் சிங்கமுகன் என்பது மோகம் இவைகளை வெல்வது ஐந்தறிவாலும் உபசக்தியான பஞ்சசத்தியாலும் கூடாது அதலால் சிவத்தால் தடைபட்டது சுப்பிரமணியம் என்னும் ஷண்முகரால் சம்மரிக்க வேண்டியது எப்படியெனில் பஞ்சசக்தியோடு அனநியமாகிய சம்வேதனை என்னும் அருட்சக்தியையும் கூட்டி சுத்த அறிவே வடிவாகிய ஆறறிவென்னும் முகங்களோடு சுத்த ஞானம் சுத்தகிரியை என்னும் சக்தியுடன் கூர்மைபுருந்திய வேல் என்னும் விவேகத்தால் தயாவடிவாய் அவா மோக மதங்களை நாசஞ்செய்வது சூரசம்மாரம் மயில் என்பது மேற்படி தத்துவங்கள் நஷ்டமானாலும் அவற்றில் அக்கிரமம் அதிகிரமம் கெட்டு கிரமம் மாத்திரம் இருப்பது பூர்வ வாசனாதிகள் பல வண்ணமாய் ஆடுவது இயல்பாதலால் அவற்றை அசைய ஒட்டாது மத்தியில் ஏறி இருப்பதாகிய சுத்த அறிவே ஷண்முகம் விகல்ப ஜாலமே மயில் இவ்வண்ணமே அண்டத்திலும் உண்டு மேலும் நமது புருவ மத்தியில் ஆறு பட்டையாய் மணி போல் ஓர் ஜோதி இருக்கின்றது அந்த ஜோதியே ஷண்முகம்